ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم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 تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي الْأَنفُسُ فَسُبْحَنَ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنَ الْغَفُورِ الرَّحِيمِ وَقَالَ النَّبِيُّ صلى الله عليه وسلم مَن خَافَ أدْلَجَ وَمَن نَزَلَ جَبَلًا غَلَ الْمَنْزِلَ أَلَا إِنَّ صِلَةَ اللَّهِ الْغَالِيَةَ أَلَا إِنَّ صِلَةَ اللَّهِ الْجَنَّةَ أَوْ كَمَا قَالَ صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு வழங்கினானோ அந்த எங்களுக்கு பரிபூர்ணமான முறையில வழங்கியிருக்கிறான் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதன் எந்த நிலைப்பாட்டில் சரி அந்த நிலைமையில அந்த மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பத குரான் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹா படிச்சிட்ட உலகத்தில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு பட்டத்தோடு தான் இருப்பான் ஒன்றோ உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயராக இருப்பார் எம்ப்ளாயி ஆக இருப்பார் அல்லது ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார் ஒரு மினிஸ்டராக இருப்பார் அல்லது ஒரு ஆலிமாக இருப்பார் அல்லது ஒரு கடைக்கு ஒரு முதலாளியாக இருப்பார் ஒரு உப்பாக்கு மகனாக இருப்பார் அதே மாதிரி புள்ளைக்கு தாய் தஞ்சர்களாக இருப்பாங்க மனைவிக்கு கணவனாக இருப்பாங்க கணவனுக்கு மனைவியாக ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸ பத்தி இஸ்லாம் தெளிவாக பேசிருக்கு ஒரு எம்ப்ளாயர் எப்படி இருக்கணும் ஒரு எம்ப்ளாயி எப்படி இருக்கணும் ஒரு பிரசிடன்ட் எப்படி இருக்கணும் ஒரு வசீர் ஒரு மினிஸ்டர் எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும் ஒரு ஃபாதர் எப்படி இருக்கணும் ஒரு சைல்டு எப்படி இருக்கணும் ஒரு யூத் எப்படி இருக்கோனும் இஸ்லாம் அவ்வளோ கம்ப்ரிஹென்சிவான முறையில பரிபூர்ணமான முறையில எங்களுக்கு வழிகளை காட்டிருக்கிறது எனவே உலகத்துல ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அவன் படிக்கிறது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண போறால பிசினஸ் பத்தி படிக்கிறது அவருக்கு பர்ல ஐன் எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகைய படிக்கிறது முன்னால நோம்புடைய சட்டங்களை சட்டங்களை படிக்கிறது எப்படி ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜுடைய சட்டங்களை படிக்கிறது அதே மாதிரி நிகாஹவுக்கு முன்னால நிகாஹுடைய சட்டங்களை படிக்கிறது அது ஃபர்ல ஐன் ஒரு பெண் தெரிஞ்சிருக்க நான் இப்ப கணவனோட சேர போறேன் என்ன வாழ்க்கை இப்ப கணவனோட கழிக்க போறேன் என்னுடைய கணவனுக்குரிய கடமைகள் என்ன அந்த கணவன் என்றா யார் ஷரீயத்துல கணவனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தல்லா வச்சிருக்கிறான் மனைவி என்ற ரீதியில நான் கணவனோட எந்த முறையில நடந்து கொள்ளனும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ரப்புல ஆலமின் தெளிவான முறைய இந்த விஷயங்களை படிச்சு தந்திருக்கிறான் எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு தலையங்கத்தை பார்ப்போம் ஒரு மனைவி என்ற ரீதியில ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு எந்த முறையில நடந்து கொள்ளணும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே ஒரு பெண்ணுக்கு சுரகம் போறத அல்லா ரொம்ப லேசாக வச்சிருக்கிறான் சரியான லேசு திருமணம் முடிச்சாங்களா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹதீஸ் அலஹி வசந்தாங்களோ அதே மாதிரி வழிபடுவாங்களோ அந்த பெண் மௌத்தா சொர்க்கத்துக்கு பேச்சிடும் ஒரே ஒரு நிபந்தனை கூடிய நேரத்துல கணவனுடைய பொருத்தம் கிடைத்த நிலைமையிலே அந்த பெண் வபாத்தாக அந்த கணவன் தன்னுடைய மனைவிய பொருந்து கொண்டிருக்கோம் யா ல்லா ஏண்ட மனைவிய நான் பொருந்து கொண்டேன் ஆனா நல்ல விளங்கிக் கொள்ளுவோ கணவன் பொருந்து கொள்றது என்றா கருத்து அந்த கணவனும் பாவியாக இருக்கிறார் துணியாதாரியாக இருக்கிறார் சில ஆட்கள் சொல்லுவாங்க அசரத் பயன் முடிஞ்ச போறோம் சொன்ன விஷயம் ஹசரத் நீங்க சொன்னத போல ஏண்ட மனைவியை நான் பொருந்து கொண்டேன் அசரத் கேட்ட அந்த அளவுக்கு நல்லமா ஓ ஹசரத் நான் எல்லா டீம் கடைய மாஷா நல்ல ரன் பண்றா வார எல்லாம் கஸ்டமர்ஸோட சிரிச்சு பேசுவா எனக்கு பார்க்க கஸ்டமர்ஸ் பிடிக்கிற விஷயத்துல அவ பெஸ்டா இருக்கிறான் மனைவியை நான் பொருந்து கொண்டேன் ஹசரத் இந்த பொருத்தத்தை பத்தி நான் செல்லல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ரப்புல ஆலமீனுடைய பொருத்தத்தோட சேர்ந்து அந்த கணவனுடைய பொருத்தத்தை சம்பாதிச்ச மனைவி அவசரத்துக்கு போவா எனவே கணவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டிய எல்லாம் ஆராத்தேரத்துக்கு நான் தயார் என்பது அல்ல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் முறையில விளங்கிட்டா என்றா அவங்க சொர்கத்தை போற சொர்க்கம் போறது அல்லஹாக்கு சுபஹான ரொம்ப லேசாக வச்சிருக்கிறான் எனவே என்ன ஒரு மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல அவன் முதலாவதாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரியா கனடால என்ன ஹாலா தென்னு ஸ்ரீலங்கால ஒரு பரதாபமான நிலைமை ஒவ்வொரு வருடங்கள் நிக்காக்கள் எவ்வளோ கூடிய நடக்குதோ பதினஞ்சாயிரம் நிக்காக்கள் நடக்குது அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் மூவாயிரம் நாலாயிரம் தலாக்கும் நடந்து கொண்டேதான் நினைக்கி நாளுக்கு நாள் தலா கூடிய எண்ணிக்கை கூடது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நடஞ்சிருக்கிற காரணம் என்னன்னா அந்த மனைவி அல்லது அந்த கணவன் நான் என்னுடைய மனைவியுடைய அல்லது கணவனுடைய ஹக்குகள் எப்படி பேணும் என்றத படிச்சுக்கொள்ளல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு பெண் முதலாவதாக விளங்கி கொள்ளனும் நான் இப்ப திருமணம் முடிச்சுட்டேனா கணவனோட சேர்ந்துட்டேனா எனக்கு இப்ப சொருகத்தை அல்ல தாய் தந்தர்களுடைய காலுக்கு கீழே அல்ல என்னுடைய கணவன்ட காலுக்கு தான் நல்லா வச்சிருக்கேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சில நேரங்களில் வார பிரச்சனை என்னன்னா கணவனுக்கு வழிபடுறதா அல்லது உம்ம வாப்பக்கு வழிபடுறதா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தெளிவாக ஹஜீப் குரானுடைய விடயங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல விளங்குது ஒரு மனைவி எப்ப கணவன் ஒரு விஷயத்த சொல்றாங்க வாப்ப உம்மை ஒரு விஷயத்த சொல்றாங்க எது ஒர காட்டியும் கணவன் செல்லக்கூடியது ஷரீத்துக்கு மாற்றம் இல்லையோ அந்த நேரத்தில் அந்த மனைவி கணவன் சொல்றதான் கேட்கும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அதுதான் சட்டம் உம்ம சொல்றாங்க பரதா போடுங்க வழிபடுறது அல்ல எப்படி மாற்றம் இல்லாத ஒரு சட்டத்தை கணவன் சொல்றாங்களோ அந்த நேரத்தில் முதலாவது பிரயாரிட்டி பிரிபரன்ஸ் கொடுக்கணும் கணவனுக்கு தான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஹதீஸ்ல ஹபீப் நான் ஏவிருப்பேன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யமாறு ஆனா அந்த ஹதீஸ் வச்சு உலமாக்கல் என்ன சொல்றாங்கன்னா ஹபீப் சல்லாஹு அலி வசல்லம் சொல்லல ஒரு ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்தர்களுக்கு சுஜூத் செய்யணும் என்ற செல்ல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யணும் என்பதாக தான் படிச்சு எனவே உலமாக்கல் அந்த ஹதீச வச்சு என்ன சொல்றாங்க வாப்பவ விட ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் தான் முக்கியம் அது மட்டுமல்ல ஹஜீஸ் ஹபீப் சல் அல்லாஹு அரேஹி வசல்லப்படுத்தினாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் நஃபிலான நோம்பு பிடிக்கிறதாக இருந்தா ரவானுடைய நோம்புகள் அல்ல நபிலான நோம்புகள் பிடிக்கிறதாக இருந்தா கணவனுடைய அனுமதி இல்லாம பிடிக்கிறது ஹராம் நஃபிலான இபாதத் மூலமாக ரப்படைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கணவனுடைய அனுமதி பெர்மிஷன் அல்ல கண்டிஷனாக வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஷ்ரப் அலி தானவி ரஹ்லா கிதாப்ல எழுதுறாங்க உதாரணம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிற நாள் மனைவிய பொகருடைய தொலகைய நாளக்கா தொழுவுறாங்க மாப்பிட்டு கேட்கட்டும் தேவைகள் இருக்குதா அவர் இல்லை என்று சொன்னா போய்த்து சுண்ணத்தை தொழட்டும் தஸ்மீஹாத் செய்யட்டும் அப்படி இல்லாட்டி கணவருடைய இதுமத்தில இருக்கட்டும் ரபுல்லமின்ல்லாஹ் பரலான அமல்கள் கணவன் விரும்பியோ விரும்பலையோ கட்டாயம் பெண் செய்ய தானோனும் ஆனா சுண்ணத்தான என்ன செல்றான் கணவனுக்காக வேண்டி அல்லா வேவ் ஆஃப் பண்றான் கணவன் ஓகே சொன்னா செய் கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்கள் முதலாவதாக மனைவிட உள்ளத்துல வரணும் ஏண்ட சொருகத்தை அல்ல வச்சிருக்கிறது கணவன்ட பொருத்தத்துல தான் சில கணவர்மார்கள் வீட்டுக்கு வருவாங்க பெண்களுடைய பக்குவம் கூடி எந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா பக்குவம் கூடி ஹஸ்பண்ட கையில துறப்ப கொடுத்துட்டு சொல்றாங்க நீங்க வார நேரத்தில் எல்லாம் சாப்பாடுகள் இருக்குது நீங்க போட்டு திண்டுக்கொள்ளுவோ நான் என்ன சிக்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சாலிகான பெண்ணுக்கு அடையாளம் அந்த நேரத்தில் சிக்கிர செய்யறது அந்த நேரத்தில் கணவன் வரக்கூடிய நேரத்தில் கணவனை வெல்கம் பண்றது கணவனை உட்கார வைக்கிறது சொல்லாமலே கால மசாஜ் பண்றது ஒரு குடுக்க குடிக்கிறதை கொடுக்கிறது அவரு அவரு சாப்பாட்டு ஏற்பாடு செய்ய நேரத்தில் விளங்கிக் கொள்ளும் எனக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு பெண் எவ்வளவு தியாகம் செய்யலுமோ அவ்வளவு தியாகம் செய்யும் أما عائشة رضي الله تعالى عنها ونسل رأينا يا معشر النصاء يا معشر النصاء لو تعلمنا بحق أزواجكن عليكن لجعلت المرأة تمسح الغبار عن قدم زوجها بحق وجهها سلو رأينا يا معشر النصاء ஏ பெண்களே குன்னு குன்ன நீங்க சரியான முறையில கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கி நீங்க கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே யோசிங்க அம்மா ஐஷா நீங்க ஒரு பெண் தன்னுடைய கணவன்ட கால பட்டிருக்க கூடிய தூசிய தன்னுடைய கண்ணத்தால துடைப்பார் கையால ஊறது இல்ல முந்தாணியால தொடக்கிறது அந்த கண்ணியம் உள்ளத்துல அந்த கணவனுடைய ஹக்க சரியான விளங்கினா முகத்தால கண்ணத்தால காலப்பட்ட தூசிய தொடச்சிடுவார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை அவ்வளவு பெரியோர் இடத்தை அல்லாஹாக்கு சுபஹான கணவனுக்கு கொடுத்திருக்கிறார் அத்த ரகீப் என்ற கித்தாப்ல வரும் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன்ட மேல் ஒரு காயம் வந்து அந்த காயத்தால சலம் வெளியாகுது அந்த பண்ணினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை பூர்த்தியாக்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எனவே ஒரு பெண் அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்கி யா அல்லா எனக்கு கணவனுடைய ஹக்குகளை சரியா நிறைவேற்றத்துக்கு கொஞ்சம் விஷயம் இந்த கணவனுடைய பொருத்தத்தை நான் எடுக்கிறதுக்காகவே நினை உதவி செய்வே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நான் இ பாதத்துடைய விஷயங்களை பேச இல்ல இடைய டாபிக் நாங்க வேற ஒரு நாள்ல தெளிவாக பேசினோம் நான் செல்றேன் ஒரு பெண்ணுக்கு ரப்போட தொடர்பு இருக்கதான் நோனும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இ பாதத்துல அன்னைக்கு போல அந்த அந்தஸ்து அடையதா நோனும் ஆனா கணவனுடைய விஷயத்துல அவ குறப்பாடு செய்யக்கூடாது கணவனுடைய விஷயத்துல குறைபாடு செய்யக்கூடாது ரப்போடைய விஷயத்துல அந்த ஹக்க நிறைவேற்ற கணவனுடைய விஷயத்துல குறைபாடு செய்யக்கூடாது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஒரு பெண் முதலாவதாக விளங்கணும் என்று மாப்பிள்ளையார் அவருடைய உள்ளத்துல கவலை உண்டாக்குறது அவருடைய உள்ளத்துல ஒரு கோபத்தை உண்டாக்குறது அவரோட பிரச்சனை உண்டாக்கிக் கொள்வது இது ஒரு பெண்ணுக்கு அழகே இல்லை தெளிவாக படிச்சுந்தான் இந்த எழுதுறாங்க தன்னுடைய கணவன் ஒரு பகிரங்கமான ஹராத்தார் இந்த ஹராத்த செய்யற நேரத்திலையும் அதை தடுக்கிறதுக்கு முறை இருக்குது என்ன அது ஒரு கணவன் ஹராத்த செய்கிறாரா அந்த ஹராத்துல இருந்து அந்த கணவனை எப்படி பாதுகாக்கிறது எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கன்னா கிஃப்ட் டு அ முஸ்லிம் பிரைட் ஒவ்வொரு பெண்ணும் வாசிக்க வேண்டிய ஒரு கிதாப் என்ற கிப உருதுலிம் ஒரு பெண் கனவனை ஹேண்டில் பண்ணோனும் அவர் பாவம் செய்யற நேரத்திலேயாக இருந்தாலும் சரி ஒரு நாளும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ ஆன என்று செல்லக்கூடிய நேரத்தில் எப்படியும் ஒரு சின்ன ஒரு பெருமை அறிக்கைதான் செய்யும் ஒரு தவறு செய்யற நேரத்தில் ஒரு பெண் பேச்சு நீங்க இப்படி ஹராத்த செய்யறீங்க நீ தவற செய்யறீங்க ஒரு நாளும் அந்த ஹராம் நிக்க போறது அந்த ஹராத்த நிப்பற்ற முறையும் அவ அவ படிச்சிருக்கும் எந்த முறையில் இவரை ஹேண்டில் பண்ணணும் அவரோட பேசுற நேரத்தில் எப்படி பேசணும் என்பதையும் படிச்சுக்கோ படிச்சுக்கொள்ளும் எந்த அளவுக்கு என்ன ஒரு கணவனுக்கு வேறொரு தொடர் போண்டிருக்குது இந்த நேரத்துல இதை இஷு ஆக்கி அடிச்சி, எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க கண்ணியத்தை சகோதரர்கள் அந்த கித்தாப்ல எழுதுறாங்க அவர் அப்படி தவறான வழிக்கு போறதா இருந்தால் உங்களோட குத்தமாக நினைச்சு கொள்ளுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களே அலங்கரிச்சு கொள்ளுங்க நீங்க அவருக்காக வேண்டி தஹாஜத்துல சலாத்துல ஹாஜா துளந்து துவா கேளுங்க சில நேரத்துக்கு சில என்ன செய்வாங்க ரவில நல்லா சுத்தி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க கூட்டாளிமார்களோட இந்த நேரத்துல இந்த ஹஸ்பண்ட நீங்க எப்படி நீங்க கூட வழிக்குள்ள எடுக்கிறது கிதாப்ல எழுதுறாங்க நீங்க என்ன செய்யுங்க இரவையில கொஞ்சம் தூங்காம சாப்பிடாம அவரை வரக்காட்டிங்க வந்த பிற பாலி பிறட்டுறது அல்ல நீங்க என்ன லேட் ஆகி வாரீங்க நான் பசியில் இருக்கணும் புள்ளை இல்ல இல்ல அவருக்கு எப்படி சொல்லணும் என்றா நீங்க வரக்காட்டின் சாப்பிட மாட்டேன் என்ன உள்ளம் சொல்லுது உங்களோட சாப்பிடணும் என்று பிரச்சனையே இல்ல நீங்க லேட் ஆகிவாங்க பரவாயில்ல நீங்க லேட்டாகவே வாங்க பிரச்சனையே இல்ல ஆனா நான் நீங்க வரக்காட்டே சாப்பிட மாட்டேன் அவ்வளவு ஒரு நாள் லேட் ஆகுவார் இரண்டாவது நாள் லேட் ஆகுவார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லா இந்த அமைப்புல டிப்ளமேட்டிக்கலி எப்ப ஒரு பெண் தன்னுடைய ஹஸ்பண்ட ஹேண்டில் பண்ணுவாங்களோ அல்லா உள்ளங்களை மாத்துவ ஜெய்னபுர அபுல் ஆஸ் என்று செல்ல கூடிய ஒரு மனிதனிக்காக செஞ்சிருந்தார் மகள் நுபுவத்துக்கு முன்னாலே நிக்காக செஞ்சிருந்தான் எப்ப ஹபீப் சல்லாத்துக்கு அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரல மருமகன் இஸ்லாத்துக்குள்ள வரல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எவ்வளவு பயங்கரமான விரோதியாக இருந்தாங்க இந்த இஸ்லாத்துல பதருடைய யுத்தத்துல மாதிர்ப்பாக எதிர்ப்பாக வாழ்க்கையில் குடும்பத்திலும் இருக்கிறது எந்த தேவையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அபுல் ஆச கைதியாக இப்ப ஹபீப் சல் அல்லாஹு செல்லம் அவங்க எல்லாம் ரன்சம்ஸ பாக்குறாங்க அந்த நேரத்துல ஹபீபுடைய கையில ஒரு நெக்லஸ் வந்து சேர்ந்துட்டு அதை கண்டுரனே நபி அவங்க அழுந்துட்டாங்க அந்த நெக்லஸ் யாரு தெரியுமா அனுப்புறாங்களை விடுதலை செய்யுங்க இத கண்ணுடனே சாபாக்க என்ன யாரும் நேரத்தில் கனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அபுல் அந்த நேரத்தில் சரியான்தான் அபுல் ஆசோட அபுல் திரும்பி போறாங்க சகோதரனோட சேர்ந்து எனக்கு வாழ்க்கையில கிடைக்காது அவ்வளவு நல்ல குவாலிட்டி உள்ள பெண் பாதுகாப்போட மதீனால் விட்டுட்டு வாங்க வாக்கு இருக்கிறேன் அத்து அதுக்கு பின்னாலேயும் இஸ்லாத்த இரண்டாவது கட்டம் வருவது ஒரு நாள் இவர் ஒரு பிரயான கூட்டத்தோட போறாங்க இன்னொரு யுத்தம் உடையம் இருக்குது பக்கத்தால போறாங்க வாராங்க பகிரங்கமா எல்லாத்துக்கும் வேளாண் பண்றாங்க அபுல் ஆசுக்கு நான் பாதுகாப்பு தாரேன் யாரும் கையை வைக்கவா்கள் வந்தா கொலை செஞ்சு போடுவாங்க சஹாபாக்கள் இன்னும் இஸ்லாத்த மருவ கவலை இப்படி செஞ்சிட்டா நபி அவன் சொன்னாங்க நீ பாதுகாப்பு கூட பரவாயில்ல ஆனா அந்த மாப்பிள் உனக்கு ஹராம் தவறான முறையில நடந்து போலாத கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அவரே ஒரு நானும் கையுட்டுக்குள்ள வரமாட்டார்கள் அபுள் ஆஸ்து உள்ள மாறுது இவர் பல காபிர்களுடைய பொருட்களோட வந்திருக்கிறார் என்ன செய்யறாரு இத நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்த எல்லாம் எனக்கு வெச்சு கொள்ளலாம் தான் ஆனாலும் அவானுதத்தை திருப்பி கொடுப்போம் மருவ மக்களுக்கு போறார் எல்லாம் சாமான்களை திருப்பி கொடுக்கிறார் மருவ மதீனக்கு வந்து அஷ்ஹது அல்லா இல்லாஹா அஷது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அந்த பெண்ணுடைய அஹ்லாக்க வச்சு அவர் நாங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்த உலகத்தை ஒரு கணவன் எப்படி டிப்ளமேட்டிக் பண்றது அவர் எப்படி வழிக்குள் எடுக்கிறது பாருங்க சகாபாக்களுடைய வாழ்க்கை அந்த பெண்கள் பண்ணினான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எனவே ஒரு மனைவி கணவன் தவறு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் படிச்சுக்கொள்ளும் அதுதான் அவட சிபத் அவள சத்தம் மாப்பிள்ளைக்கு பார்க்க கூட கூடாது மாப்பிள்ளையோட சண்டை கூடாது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அதுதான் ஒரு காட்டரபி ஒரு அட்வைஸ் கவிதையால தான் செய்றார் முதலாவது நசிஹத் நடந்திபத் தான் மாப்பிச்சது போனும் மறந்துட போனும் சில நேரத்துக்கு வாயால சொல்லுவாங்க என்ன சரி பிரச்சனை ஒன்று வந்தா பழைய மருவ எடுத்துருவாங்க பழைய மருவ முன்னுக்கு வந்துடும் அப்பதான் முஹபத் நீடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல எனக்கு கோபம் வந்த நேரத்தில் என்னோட பேசவாடு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இப்ப பிரச்சன வார இடம் வேணா தெரியுமா மாப்பிள்ளைக்கு டெம்பர் ஆகும் அவக்கும் டெம்பர் ஆகும் அவன் நினைக்கிற ஐ ஓஸ் ஹேவ் தேம் ரைட் அவர் கத்துறாரு இவரும் கத்துறாரு கடைசி உங்க மாப்பிள்ள கொஞ்சம் வயசுக்கு இப்ப அவர் கொஞ்சம் கூடிய சூடாகிறார் அவரை கத்த குல நீங்க மௌனமா இருங்க சொல் பேச்ச கேட்கல கடைசிக்கு என்ன நடந்துட்டு அவரும் கத்த இவரும் கத்த கடைசிக்கு ஜாஹிலியத்துடைய தலாக்க கண்ணிய பெரியவர்களே ஒரு பெண் அஷ்ரப் எழுதமான வரப்போது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எப்ப ஒரு மனிதன் கோவத்தில் இருக்கிறாங்களோ அந்த நேரத்துல பேச போனா பிரச்சனை வந்துடும் ஷேக்மார்கள் துவாக்கள் ஓதி தருவாங்க தண்ணி ஓதி தருவாங்க அந்த ஷேக் கிட்ட பெய்த்து அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா ஹசரத் இந்த நேரம் எனக்கும் மாப்பிளைக்கும் சரியான பிரச்சனை ஹசரத் அவரும் கத்துற நானும் விளங்கிச்சு மாப்பிள்ள கத்துற நேரத்தில் இவரும் கத்துறா என்ன தெரியுமா செஞ்சாங்க தண்ணி ஒன்று எடுத்துட்டு ஒன்றுமே ஓதையில் அந்த தண்ணி அப்படியே பார்த்துட்டு கொடுத்துட்டான் சின்ன இது முபாரக்கான தண்ணி இந்த தண்ணி என்ன செய்யணும் என்றா மாப்பி பிரச்சல மா அத தண்ணி எடுக்கார நேரத்தில் இவ பார்க்கற எங்க இவன் பேத்து தக்கென்னு ஊத்துவா வாய்க்குள்ளோ ஒப்பென்னு வச்சுக்குள்ளோ ஒன்றும் பேசுற இல்ல இவரும் பாக்குறேன் என்னடா நான் கத்துறன் ஒன்னும் கத்துறா இல்ல அவரோட டெம்பரும் குறையதான் செய்யுது கொஞ்ச நாட்களுக்கு பின்னால வந்து ஹசரத் சொன்னாங்க ஹசரத் நீங்க கொடுத்த தண்ணி இருக்கிறதே பரகத்தான தண்ணி ஹசரத் இப்ப சரியான முகப்பத் எந்த பிரச்சனையும் இல்லை ஹசரத் ஹசரத் சொல்லிட்டார் மகல் நான் உங்களுக்கு தந்த தண்ணியில ஒன்றுமே ஓதியில் அது சும்மா டப் தான் தந்திருக்கிறேன் உங்களோட வாய மூடுறதுக்கு ஆக வேண்டிதான் அந்த முறையை நான் கையாண்டேனேன் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுண்டா ஒரு பெண் அவனோட ஒரு சிபத் என்ன அவ கொஞ்சம் பணிவா நடந்து கொள்ளான் எதுவரை காட்டியும் அந்த சிபத் ஒரு பெண்ணுக்கு வரலையோ அது வர குடும்ப வாழ்க்கை நடத்துறது கஷ்டம் நானும் ஆம்புல தான் உங்களுக்கு ஏழு எனக்கு மேலும் வந்துச்சு எல்லாம் பிரச்சனை தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சொருகத்துக்குரிய பெண்ணுடைய சிபத்தும் அதுதான் ஹபீப் சல்லு அலி வசல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொன்னாங்க என்னுடைய தோழர்களே உங்களுடைய அந்த சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய சொல்லுங்க யார் அசூல் அல்லா ஹபீப் அலி வசல்ல சொன்னாங்க எந்த பெண் கணவனோட வதூத் அதீகமாக இறக்கம் வைக்கிறாங்களோ அதிகமான பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு தயாராகிறாங்களோ மூணாவது சொன்னாங்க கோவப்பட்ட நேரத்தில் அல்லது கணவன் மனைவியோட கோவப்பட்ட நேரத்தில் அல்லது ரெண்டு பேருக்கு மத்திய பெரிய டிஸ்பியூட் நடக்கிற நேரத்துல அந்த மாப்பிள்ளைய கைய புடிச்சி ஹதி வார்த்தையை பாருங்க இதோ என்ன கையோட கையோட சேர்த்துட்டேன் என்னைய பொருந்து கொள்ளும் வரை என்னைய மன்னிக்கும் வரை கண்களுக்கு சுருமா பூசி நிம்மதியாக கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிற பெண் சொருகத்துக்குரிய பெண் என்பதாக சொல்லு எப்படி வார்த்தைகள் என்று பாருங்கள் அல்ல எவ்வளவு அந்த வார்த்தைகளை வெளியாக்க மாப்பள கைய பிடிச்சு நீங்க என்ன தூங்க மாட்டேன் சொல்லப்பட்ட காலத்தில் அப்படியா கைய பிடிக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு மேலும் நல்ல சொத்து இருக்குது நீங்க விட்டு போனா பார்த்துக் கொள்வாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் இதெல்லாம் சொருகத்துக்குரிய பெண்ணுடைய வார்த்தைகள் அல்ல ஹதீஸ் எப்படி சொல்லிச்சு கையை பிடிச்ச மாசி சரி மன்னிச்சுக்கொள்ளுவே அதுவும் இல்ல கையை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க அதுலயும் பணிவ காட்டுங்க பெருமையை காட்டவான கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே இதைதான் ஹதீஸ் படிச்சு தரக்கூடிய ஒரு முஸ்லீம் மனைவி கிட்ட இருக்க வேண்டிய சிபர் கணவனுக்கு முன்னால பணிவுதான் கணவனுக்கு முன்னால பணிவான முறையில நடந்து கொள்றது அஹ்லா நடந்து கொள்வது அவருடைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறதுக்கு என்னென்ன செய்யலுமோ அந்த அளவுக்கு செய்யறது கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே எனக்கு சரியான அமைப்புலாபகம் பெரியோரு வலியுல்ல அல்லாவுடைய பெரியோரு நேசன் அந்த பெண் இரவுடைய நேரத்துல குளிப்பா முழு உடம்பையும் அழகான அமைப்புல வாசம் பூசி கொள்ளுவா அழகான எல்லாம் ஆபரணங்களை போடுவாங்க கணவன் வரக்கூடிய நேரத்தில் கணவனுடைய சந்தோஷமான அமைப்பில் இருப்பாங்க தூக்கம் வைத்துட்டா அவன்ஸ் எந்த அளவுக்கு இபாதத்தில் இன்பம் இருக்குதோ அதே மாதிரி கணவனுடைய மஹபத்தை அடைறது அதுவும் ஒரு பெண்ணுக்குரிய டியூட்டி தான் அவளங்கி கொடுத்து இது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வருது எந்த பெண் பெண் ஒரு இரவே கணவனோட கோவப்பட்டு பிரிஞ்சு தூங்குறாங்களோ அந்த இரவேளை அந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய சாபம் மலாய்கா மாறுகளுடைய சாபம் இருக்குது நீங்க தனியார் வெளியே போறேன்னு போறது இருக்குது சொல்றதில் ஏசி அந்த முழு இரவேலையும் அல்லாஹுடைய சாபத்துக்குரிய ஒரு பெண்ணாக மாறினார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் உள்ளத்துல மஹபத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யறது அவருக்கு வாஜிப் ஹா ஹபீப் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரதை அல்லாஹால கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நபி அவங்க வருவாங்க அல்லா வானத்துல ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் எனக்கெண்டே ஒரு சூரியனன் தந்திருக்கிறான் அதுதான் என்ன மாப்புள முஹம்மது சல்லாஹு அலிஹி وسلم خَيْرٌ مِنْ شَمْسِ சூரியன் மாப்பிள்ள இருக்கிறாங்களே வானத்தில் உள்ள சூரியனை விட சிறந்தவர் மாப்பிள்ள வீட்டுக்கு வார நேரத்துல வார்த்தைகளை பாருங்க உதயமாக சன்ரைஸ் பின்னால தான் இருக்கிறாங்களே அவர் இஷாவுக்கு பின்னால தான் என்னின் பக்கம் உதிப்பார் ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வார நேரத்துல இந்த கவிதைகளை படிச்சு ஒரு பெண் வீட்டுக்குள்ள எடுக்கிறதாக இருந்தா அந்த ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரோட்ல போக்க முழுமையான முறையில அழகா போற உலகத்துக்கு நான் அலங்கரிச்சு நீங்க வாங்க நான் இந்த கவிதைகளை படிச்சவங்களே உள்ள கிடைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எப்படி டொய்லெட் எப்படி கண்ணாடிய பாக்குற நேரத்துல அல்லாஹம் எப்படி வீட்டால வெளியே போகல பிஸ்மில்லாஹி தவக்கல் சுவா லல்லாஹோ எப்படி சாப்பாடு தின்ற நேரத்துல பிஸ்மில்லாஹோ அதே மாதிரி கணவன் வீட்டுக்குள்ள வார நேரத்துல அம்மா ஆயிஷா இந்த கவிதைகளை படிச்சாங்க நாங்க பாடமாக்கிறோம் படிச்சு தந்திருக்கிறோம் நாங்க இப்ப கல்யாணம் பிடிச்சு கொடுக்குற நேரத்திலே சொல்ற மகள் என்ன சார் நடந்தா பாப்பிடுவோம் ஆனா நாங்க இருக்கிற மாப்பிள்ள சொல்றதெல்லாம் கேட்க தேவையில்லை நாங்க இருக்கிறோம் உங்களோட ஸ்டார்டுக்கே அவ மென்டலி அவ அப்செட் ஆக்கியாச்சு இதுக்குப் நாங்க இல்ல மாப்பிள்ள தான் எல்லாம் அந்த சந்தோஷத்துல தான் உங்களுக்கு சொர்க்கம் என்ன ஒரு ரெண்டு மூணு தாலு எழுதி இருக்கிறான் ஒரு ஒரு ஐடியல் மத ஒரு உம்மை கொடுக்க வேண்டிய நசிஹத்தக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மாப்பிள்ள வீட்டுக்கு வார நேரத்துல எப்படி எல்லாம் வெல்கம் பண்ணிட அந்த வார்த்தைகள் எப்படி அப்ப நாங்களும் யோசிக்கோனும் நான் என்னுடைய ஹஸ்பனுடைய உள்ளத்தை வெண்டு கொள்றதுக்கு ஒரு உண்மையான அழகான ஒரு மனைவியாக ஆகறத்துக்கு எனக்கிட்ட என்னென்ன எல்லாம் இருக்கணும் எவ்வளவு சிபத்துகள் வர வேண்டிய அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த கணவன் என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அந்த கணவனுக்கு உதவியாக இருக்கிறது இருக்குதே அதுவும் ஒரு பெண்ணு கிட்ட வர வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி தான் ஒரு முக்கியமான குவாலிட்டி நோய் வந்துச்சு அந்த நோயுடைய நேரத்தில் அந்த மனைவி அந்த ஐயு அலைஹி சலாத் கையுடல்ல கடைசி வரக்காட்டி இருந்தாங்க அல்ல அந்த மனைவிய பத்தி குரான்ல செல்றானா இல்லையா அவட தவறு ஒன்னு நினைஞ்சு அல்ல அந்த தவறையும் மன்னிக்கிறான் கடைசி வரக்காட்டி ஹஸ்பண்ட் உதவியில இருந்தான் எவ்வளவு உதவி செய்யலும் அவ்வளவு உதவி செஞ்சான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பைனான்சியலும் தான் எப்ப ஒரு மனைவி வார்த்தையால உதவி செய்வாங்களோ அந்த நேரத்துல தான் அந்த குடும்பத்துல ஹராம் ஹலால் பேணி கொள்ளலாம் அந்த காலத்துல பெண்கள் தன்னுடைய கணவன் வீட்டாள வெளியே போக நேரத்துல மனைவி புள்ளையிலேயே கணவனை பார்த்து சொல்லுவாங்க நான் ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றேன் ஹராத்த மட்டும் சம்பாதிச்சு கொண்டு வரவானம் فَإِنَّا نَصْبِرُ نَصْبِرُ عَلَى عَلَى الْجُوعِ وَلَا النَّارِ நெருப்பைகளுக்கு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த வார்த்தையை பாருங்க நாங்க பசியில இருக்கிறதுக்கு தயார் ஆனா ஹராத்த மட்டும் கொண்டு வரவான் சில பெண்கள் எப்படி வீட்டுக்குள்ள மாப்பிள்ள வார நேரத்துல கதவை கதவ கொஞ்சம் போறீங்களா அது இல்லாம வரவான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகள் இன்னும் சில பெண்கள் ஹராமோ ஹலாலோ மாசத்துக்கு இவ்வளோ தேவைதான் நீங்க எப்படி சரி கொனாங்கோ கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளை எங்க போய்த்து கொனார ஒரு பெண்கிட்ட வரவேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிபத் தான் மனைவி என்ற அடிப்படையில அவகிட்ட சிக்கனமான வாழ்க்கை வரணும் எவ்வளவு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மனேஜ் பண்ணி கொண்டு போறது ஹஸ்பனுக்கு உதவியாக இருக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு சிபத் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெண்களுக்கு படிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் கணவர் மார்கள் அவங்க தீனுடைய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு உதவியாகிறீங்க துனியாவுடைய விஷயத்துல கொஞ்சம் உதவியாகிறீங்க சிக்கனமான வாழ்க்கையை வாழுங்க கன்னியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே தவறான வரக்கூடிய ரிவாயத் ஒரு நாள் அல்லாஹாலித்திருந்து அலி அல்லாஹாலும் கேக்குறாங்க மஞ்சளித்து போய்த்திருக்கிறது என்ன காரணம் சொன்னாங்க அலி நீங்க கேட்கற சுட்டி செல்றன் இல்லாட்டி நான் செல்ல மாட்டேன் நீங்க கேக்குற சுட்டி செல்றன் சாப்பாடு அடிச்சு மூணு நாள் ஆகுது அலி என்று மூணு நாள் செல் ஏற்பாடு செஞ்சிருப்பேனே அலஹி வசல்ல என்னையா உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடிய உபதேசம் என்ன என்ற அட்வைஸ் என்ன அலி ஏதாவது கொடுத்தோம் என்பதாக சகோதரர்கள் அதுதான் கூடியுடைய ஈடுபடுறாங்க யார் ஈடுபட வச்சது முகமது சம்பாதிக்கிறதுக்கும் சரியான கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் ஒரு கணவன துனியாதாரி ஆக்குறதும் ஒரு கணவன தீன்தாரி ஆக்குறதும் மனைவி தான் அதை விளங்கிப்படும் எப்போ ஒரு மனைவி சிக்கனமான வாழ்க்கைக்கு தயார் இல்லையோ கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே கணவனை மோட்டிவேட் பண்ணுவா துனியா துனியா சம்பாரிங்க எப்போ ஒரு மனைவி நாங்கள் சிம்பிளா வாழுவோம் தீனுடைய விஷயங்களுக்கு கூடிய கவனம் செலுத்துவோம் அந்த சில கிதாள் எழுதப்பட்டிருக்கிறது அலிர் அலி அல்லாஹ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆன ஆள் என்றா ஹைபருடைய யுத்தம் ஹைபருடைய கோட்டை அந்த கோட்டுடைய கதவை தனியா கழிச்சிட்டு தனியா அதை பாத்திற்காக வேண்டி கதவு அதுக்கு தூக்கி வீசினாங்க சில ரிவாய் பிரகாரம் நாற்பது பேருக்கும் அதை தூக்கி கொள்ளையலாம் அப்ப உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் அவர் நாடினார் என்ன ஒரே நாளில் அஞ்சூறு குடும்பங்களுக்கு சாப்பாடு தரலாம் ஆனா தென்ன இந்த நேரத்தில் எப்படி சப்போர்ட் ஆக இருந்தாங்க ரெண்டு பேரும் பிரிச்சு கொண்டாங்க வீட்டுக்கு உள்ள உள்ள வேலையை நான் செய்றன் வீட்டுக்கு வெளியே உள்ள வேலையை நீங்க செய்ய செல்றாங்க எனக்கும் அலிக்கும் ஒரே ஒரு போர்வதா நிறைஞ்சு பகலுடைய நேரத்தில் மிருகங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதை வைப்போம் இரவுடைய நேரத்துல நாங்க அதெல்லாம் படுத்துக் கொள்வோம் சிக்கனமான வாழ்க்கை கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு பெண் கிட்ட இந்த சிக்கனம் வரணும் எப்போ ஒரு பெண்கிட்ட சரியான சிக்கனம் வரலையோ செலவழிக்கிற விஷயத்திலாவ கூட கைய நீட்டுவாவோ அந்த நேரத்துல வாழ்க்கையில சரியான சிரமங்கள் உண்டாகும் கணவனுக்கும் தான் வாழ்க்கையில பரக்கத்தையும் அல்ல இல்லமாக்குவார் ஒரு வீட்டை பஜாராக்க மேலும் ஒரு வீட்டை மசிதாக்க மேலும் ஒரு கணவனை தீன்தாரியாக்க மேலும் ஒரு கணவனை துனியாதாரியாக்க மேலும் அல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை அல்ல பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த காலத்துல பெண்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அவன் அந்த பக்குவம் அந்த கணவர்மார்களையும் தீந்தாரிகளாக மாத்துச்சு எனவே மனைவி என்று வரக்கூடிய நேரத்துல ஹபீப் இவ செல்ல போங்க என்ன படிச்சு தந்தாங்கன்னா ஆரம்ப காலத்துல மனைவிமார்களுக்கு பெரிய தர்பியத் இருக்கல பாருங்க எங்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு அழகா படிச்சு தருவது ஆரம்ப காலங்கள்ல ஹைபருடைய யுத்தத்துடைய சூரத்துல் அஹசாப் அல்லா இறக்கிறான் அந்த யுத்தம் யுத்தத்துக்கு பின்னால் அதிகமான பொருட்கள் ஒன்பது மனைவி மார்களும் எங்களுக்கும் தாங்களே குரான் அல்லஹா நகுதி امتعكن وَأُسَرِّحْكُنَّ صَرَاحًا جَمِيلًا اللہ قرآن لسولنا, يا النبی, اے மனைவிமார்களுக்கு சொல்லு கொஞ்சம் வரங்க அவங்களுக்கு துனியா தான் தேவையாக இருக்கிறதாக இருந்தால் துனியா தான் தேவையாக இருக்கிறதாக இருந்தால் நீங்க கேக்குற துனியா இல்லாம தாரன் ஆனா சர் கொன்ன உங்களை நான் இணையவிட்டும் பிரிச்சிடுவன் நபியோடு நினைக்கிறது கேளா அழகான முறையில பிரிச்சிடுவோம் தேவையாக இருக்கிறதாக இருந்தால் குன்ன அஜரன் அபிமா அல்ல உங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய கூடிகளை வச்சிருக்கிற கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இப்ப நபியா அவங்க தர்பியத் குடுக்கறாங்க மனைவிமார்களுக்கு ஆயிஷா அலி அல்லாஹத்தாலான சொல்றாங்க ஆயிஷா அவசரப்படவான அல்ல குரானுடைய ஒரு ஆய திறக்கிறான் ஒன்றும் என்னைய சூஸ் பண்ணுங்க அப்படி நடிதுனியாவை சூஸ் பண்ண சரி நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க நீங்க முடிவு செய்ய முன்னால வாப்பா கிட்டம் கொஞ்சம் மஷூரா பண்ணிக்கொள்ளுங்க ஆயிஷா அலி அல்லாஹத்தால சொல்லாங்க யார சூழல் அல்லா வாப்போட என்ன மஷூரா பண்ண நான் உங்களேதான் சூஸ் பண்ணுவேன் யார சூழல்லா மாறி வரக்கூடிய சஹீஸ் ஒரு ஒரு முறை நபியாங்க மனைவி மார்களுக்கும் ஒரு வருஷத்துக்குரிய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க நாங்க கூட கொடுத்தா இருக்க அடைஞ்சிட்ட முந்தி கேட்டு வந்து குடுக்கல இப்ப நபி கொடுத்தாங்க கையில ஒரு வருஷத்துக்குரிய ப்ரோவிஷன்ஸ் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்கள் ஒரு ரெண்டு நாள் போக மறுவா பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்டா யாரும் பெற்று இருந்தாங்க ஒரு நாள் நபி அவங்களோட வஃத்துக்கு பின்னால ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் தங்க காசிகள் வருவது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் கோல் கோயின் சும்ம இல்ல கோல் கோயின்ஸ் நோம்பு புடிச்சிருக்கிறா பக்கத்துல வந்து வைக்கிறான் என்ன செஞ்சாங்க அடிம கிட்ட கேக்கிறாங்க சரி வச்சிருந்தா ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் ஒரு கோல் கோயில வச்சிருந்த கொஞ்சம் இறச்சி எடுக்கி சொன்னாங்க நோம்பு புடிச்சிருந்ததே மறந்து பேச்சுட்டேன் எல்லாம் கொடுத்துட்டா வருவது அவ உடுத்துக்கொண்டு இருந்த ட்ரெஸ் இருக்குது அதுல ஓட்ட புளுந்து ஒரு தோல் துண்டொண்டு வச்சு பச் போட்டு நாங்களுக்கு யாரு செய்வோம் நாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்ப்போம் தவறு செல் இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்கள் ஒரு பெண்ண கிட்ட சிக்கனம் வரதானு சிக்கனம் வரதானும் ஒரு பெண்ணுடைய அழகல்ல ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் வர வேண்டிய நாங்க வேறொரு நாள் பேசினோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்கள் ஒரு கணவனுக்கு மனைவியுடைய விஷயத்துல அவகிட்ட பணிவு வரணும் அவகிட்ட அழகான பண்புகள் வரணும் அஹ்லாக் வரணும் அந்த பெண் சிக்கனம் வரணும் அதே மாதிரி நல்லா விளங்கிக்கொள்ளுவங்கோது சட்டம் என்ன தெரியுமா ஒரு மனைவி கணவனுக்கு ஆக்கி கொடுக்கிறது மனைவிக்கு வாஜிபில் கணவனுடைய உடுப்பை அயன் பண்ணி கொடுக்கிறது வாஜிபில் உடுப்ப கழுவுறது வாஜிபில் ஒரு மனைவி அந்த கணவன் மூலமாக கிடைச்ச பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறது வாஜிபில் அந்த மனைவி வீட்டை சுத்தமாக்குறது வாஜிபில் சில பெண்களுக்கு இதை சொன்னோன்னு சரியான சந்தோஷம் இதுக்குறம் நீங்க கழுவுங்களே பார்ப்போம் நீங்களே பார்ப்போம் கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே தாய்மார்களே அந்த பெண்ணுக்கு இட்இஸ் போது பாருங்களே காசி சாப் என்ன உடுப்புகளை கழுவுறா இல்ல இது ஒரு அவப்பிட்டு உடுப்பு கல்வி கொடுக்கிறது அவருக்கு சுண்ணத்து மாப்பிள்ளைக்கு உடுப்பாயன் பண்ணி கொடுக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே அண்ணதுதானே என்று உட்டா மாப்பிள்ளைக்கு ஒன்னும் செய்யல ஆனா விலங்கி கொள்ளுங்கோ ஒரு சாலியான பெண்ணுடைய கொள்ளுங்களுக்கு தந்த மார்க்கம் இருக்குது வாஜிபுண்டா எவ்வளவு அஞ்சு நேரம் தொழுறது வாஜிப் ஒரு நாள் அஞ்சு நேரம் தொழுறது வாஜிப் அதே மாதிரி மூணு நேரம் ஆக்குறது வாஜிபா இருந்தா அந்த பெண்ணுடைய தலைவலி வந்தாலும் சிரமப்படுத்த வச்சிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எங்கட மாப்பிள்ளமார்களுக்கு கிடைச்சா டான்ஸ் வாஜிபா இருந்தா காலையில் ஒரு ரெசிபிய கேட்பார் மாலையில் இன்னொரு ரெசிபிய கேட்பார் எனவே அல்ல எங்களுக்கு கொடுத்த மார்க்கம் இருக்குது பேலன்ஸ் பாரு ஒரு சாலிஹான பெண் கிட்ட வர வேண்டிய சிபத் என்ன தெரியுமா உண்மைக்குமே அவருக்கு வாஜிபு இல்ல ஆக்குறது வாஜிபில் வாஜிபு இல்ல ஆனா அடையாளம் என்ன அவ விளங்குறா மாப்பிள்ள மஹப்பத்துல தான் மாப்பிள்ள பொருத்தத்துல தான் எனக்கு அல்லாஹ் சொருகத்தை வச்சிருக்கிறான் எனக்கு ஆக்குறது வாஜிபில் ஆனா நான் இண்டில இருந்து மாப்பிள்ள கிட்ட கேப்பேன் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு ரெசிபியை தாங்க அதுக்கேத்த மாதிரி நான் ஆக்கி தாரேன் உங்களோட மகப்பத்துல தான் அல்லாட எனக்கு இருக்கிறது இதான் சாலிஹான பெண்ணுடைய அடையாளம் அல்ல ஆப்ஷனலாக வச்சிருக்கிறான் ஏலும் என்ன சொர்க்கத்தை சம்பாதிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்கள் எனவே ஒரு சாலிஹான பெண் என்ன தெரியுமா சொல்லுவா இதுக்குப் புறம் நீங்க ஆக்கங்களே பார்ப்போம் என்றது இதுக்குப் புறம் உங்களுக்கு தேவையான வேண்டியதை செல்லுங்க நான் அதை செஞ்சு தாரத்துக்கு தயார் என் உங்களோட மகப்பத்துல தான் அல்லாட மகப்பல்ல வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே காலையில கடினமான காய்ச்சல் கடினமான காய்ச்சல் அந்த கடினமான காய்ச்சல் காலையில எலும்புறாங்க தஹாஜு தொழுறாங்க யோசிச்சு பாருங்க ஆக்குறதுல தான் காலையில எலும்புறாங்க தஹஜூ தொழுறாங்க ஃபஜருடைய அதான் செல்லக்கூடிய நேரத்துல அளிர் அலி அல்லாத்தாலான் மஸ்திக்கு போறாங்க அல்லாவுடைய கடமைகளை அந்த பெண் முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப அலிரலி அல்லாஹத்தேரத்துல அவங்க மாவா அரைச்சி கொண்டிருக்கிறான் எவ்வளவு கஷ்டமான வேலை அதுவும் கடினமான காய்ச்சல் இல்ல அலிர் அலி அல்லாஹத்தால அவங்க கண்டரனே கேட்டாங்க பாத்திமா என்ன இது இவ்வளவு கடினமான காய்ச்சல் எனக்காக வேண்டியே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொன்னாங்க அலி அப்படி இல்ல அல்லாஹுடைய கடமைகளை செய்யற நேரத்துல கணவனுக்கு ஹிதுமத் செய்யற நேரத்துல அல்லா நோயை லேசாக்குவான் கஷ்டப்படுத்த மாட்டான்னு என்ன சொல்றான் அதுக்குப் பொறம் பாவிக்கிற வார்த்தையை பாருங்க அல்லாஹுடைய கடமைகளை செய்யற நேரத்துல கணவனுடைய ஹிதுமத்துகளை பணிவிடைகளை செய்யற நேரத்துல அல்லாஹ் எனக்கு மௌத்த தந்தாலும் என்ன அதை போல ஒரு சிறந்த மௌத்திருக்குமா என்று கேக்குறேன் இதுதான் சாலிஹான பெண்ணுடைய அடையாளம் இதுக்கு போற நீங்க ஆக்கங்களே பார்ப்போம் என்றது அல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே இதுக்கு போற உங்களுக்காக வேண்டி வாழ்க்கை தாரத்துக்கு நான் தயார் என்ன செல்வன் அந்த கணவனோட வாழ்ற நேரத்துல வாழ கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு போறது ஒரு பெண் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அவட அந்தஸ்த கூட்டிக் கொண்டே போறான் அந்தஸ்த எனவே தீன் உண்டாகறதுக்கு என்ன முயற்சிகள் செய்யணும் மின்சால அது வேறொரு டாபிக்ல நாங்க பெண்களுடைய தலையாங்கத்துக்கு கீழே பிள்ளையில எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் வேறொரு நாள்ல பேசுவோம் ஒரு கணவன் என்ன வந்தா அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு கண்ணியம் இருக்கணும் அந்த கணவனுடைய ஹாக்குகள் பேன்ற விஷயத்துல அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருக்கும் சுவாச்சி அல்லாஹு தாலா அவங்க சொர்க்கத்துடைய தலைவியா இல்லையா சொர்க்கத்தில எல்லாம் பெண்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய குவாலிட்டி பாருங்க இபாதத்துடைய விஷயத்துல வருவது அவர் அலந்து கொண்டே இருப்பான் மாப்பிள்ளைக்கு ஹிஜ்மத் செய்யற விஷயத்துல நான் சொன்னேன் இப்ப சம்பவம் மாப்பிளைக்கு ஹிஜ்மத் செய்யக்கூட நான் மௌத்தாகினா என்ன அவ்வளவு சிறந்த மவுத்திருக்குதான் கேட்கிறான் சிக்கனமான வாழ்க்கையுடைய விஷயத்துல பாருங்க தபரானினுடைய ரிவாயத் பசியில இருக்கிறீங்க ஏன்னுன்னு சொல்லல பாத்திமா இல்ல இந்த வாப்ப எனக்கு நசீகத் செஞ்சிருக்கிறா என்ன நசிஹத் என்ன நசிஹத் சொன்னாங்க அலி கிட்ட ஒன்றும் கேக்கவானம் என்ன சரி கொடுத்தா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எவ்வளவு சிக்கனம் வீட்டுல எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு போர்வை தான் நினைக்குது பகல் நேரத்துல சாப்பாடு அதுல வைப்போம் இரவுடைய நேரத்துல அதுல நாங்க படுத்துக் கொள்வோம் ஒரு நாள் ஃபாத்திமா ரதி அல்லாஹால அவங்களுக்கு கடினமான காய்ச்சல் நபியாவுங்களுக்கு கேள்விப்பட்டு வீட்டுக்கு போறாங்க எம்ரான் ஹுசைனோட தற்றாங்க கதவை தற்றாங்க கதவை அல்லாஹக்குறாங்க இல்ல சொல்லாங்க நான் வாப்ப வந்திருக்கிறேன் சொல்றாங்க ஒரு ஆடு என்ன வீட்டுக்குள்ள யார் அசூல் அல்லா இம்ரான்புட ஹுசைனோட யார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்பியாங்க போர்வே அப்படி உள்ளுக்கால போடுறாங்க உள்ளுக்கு பேய்த்து விசாரிக்கிறாங்க சொல்லாங்க ஹசனுக்கு சோமி இல்ல ஹுசைனுக்கு சோமி இல்ல அலி எங்க அலி பேத்துட்டார் யார் இந்த நேரத்துல என்ன செல்றாங்க பத்தி நலவு பேசுறீங்களே அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்துல தலைவி பட்டத்தை தந்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அதே மாதிரி அந்த பாத்திமா ரொம்ப கிட்ட ஒரு ஒரு மனைவி கிட்ட இடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிபத் தான் வெக்கம் என்ற கித்தாப்ல வருவது அந்த நேரத்துல அஸ்மா பின் அல்லாஹால கேக்குறாங்க ஆண்கள ஜனாசாவோல கொண்டு போவாங்களோ தெரியாதே தெரியும்பிக்கு மட்டும்தான் காட்டுவாங்க கண்ணியத்துக்குரிய தாய் சகோ சகோதரர்களே தாய்மார்களே அந்த அல்லாஹ் எவ்வளவு வெக்கம் உள்ள பெண் என்ற பாருங்க சொல்றாங்க ஏண்ட ஜனாதம் அப்படி கொண்டு போனா உடம்புட ஷேப் விளங்கும் நான் இப்ப முழுமையான முறையில் என்னை மறைச்சிருக்கிறேன் அந்த நேரத்தில் என் உடம்புட ஷேப் விளங்கும் கஃண்ட கலர் விலங்கும் மெக்கம் உண்டாகுமா இல்லையா மவுத்துக்கு பின்னால நடக்கிற விஷயத்தை இப்ப யோசிக்கிறான் அஸ்மா சொல்றாங்க அந்த மக்களிடம் ஒன்று இருந்து ஈச்சப்பழம் கொப்புகளை வச்சு இலைகளால மறைச்சிடுவாங்க அஸ்மா அவங்களுக்கு பொறுப்பு நான் மௌத்தாகி நான் ஜனாத இப்படிதான் போகணும் வரலாறுல எழுதுறாங்க முதலாவது ஸ்ரீலங்கா சந்தாக்க பாதிருப்பீங்களே மஸித்ல சந்தா சொந்த அமைப்புல போன முதலாவது அவகிட்ட இருந்த வெக்கம் இவ்வளவு கண்ணியத்துக்கு சகோதரர்கள் அவ்வளவு மட்டுமா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க இருபத்தி வயது வரக்காட்டியும் தான் இருந்தாங்க அந்த இயர்ஸ்ல ஒரு சாலிஹான பெண் ஒரு கணவனுக்கு சாலியான மனைவியாக இருந்தாங்க வாப்பக்கு வழிபடிய ஒரு சாலிஹான ஒரு மகளாக இருந்தாங்க ஒரு சாலிஹான தாயாக இருந்தாங்க கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாக இருந்தாங்க சிக்கனமான வாழ்க்கை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க வெக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க தியாகம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஹபீப் சல்லு அலி வசல்லா ஹபீப் வஃ தாகின் இருக்கிறதே தாங்க இல்லாம போயிட்டு அந்த நபிய கபருக்குள்ள போட்டு மண்ண போடுறதுக்கு உங்களுக்கு உள்ளம் எப்படி தைரியம் கொடுத்துட்டு என்னையால நபியாவோட வஃத்தை தாங்கி கொள்ளையலாதே ஹபீப் சல்லு அலி வசல்லமாவோட கபரு கிட்ட போறாங்க அந்த கபருடைய மண்ண எடுத்துட்டு நுகர்ந்துட்டு சொல்றாங்க சுப்பத் அலையு அன்னஹா சுப்பல் அய்யாமி சிறுநயாலியா சொல்றா அலம்புருடைய பின்னால என்ன அதான் எடுக்க மாட்டேன் ஏன் எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தா ஆறுதல் சொல்றதுக்கு இருந்த ஒரே ஒரு மனிதன் அவரும் கபூருக்கு வைத்துட்டார் இதுக்குப் என்ன கஷ்டம் வர இருக்குது சொல்றாங்க அலல் என்ன வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் கொட்டப்பட்டு வந்து அந்த கஷ்டங்கள் சூரியனுக்கு வந்துச்சு என்ற சூரியன் ஒளியே மங்கி போய்த்திடும் அவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு வந்துச்சு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா மாப்பிள்ளையோட தோலுக்கு தோல் கொடுத்து வாழ்ந்தாங்க அல்லா சொர்க்க தலைவியாக மாத்திக்கொருடைய தலைவி கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்கள் எனவே ஐடியல் வைஃபாக இருக்கிற நேரத்தில் ஐடியல் முஸ்லிமாவாக இருக்கிற நேரத்தில் அந்த எல்லாமே நாங்க பார்க்கணும் அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு பெண் என்ன வரக்கூடிய நேரத்தில் அவ இக்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்குது அந்த குவாலிட்டி அந்த குடும்பத்தில் பிரிவுகள் இருந்தாலும் அந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக ஆகணும் பொதுவாக உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா அதுலயும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டும் செலவத்துக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது மகனை கொடுத்ததுக்கு அப்புறம் மாமிக்கு பயம் உமாக்கு பயம் என்ன இப்பலம் எனக்கு காட்டின முஹப்பத்தை அப்படியே பொண்டாட்டிக்கு போகுது கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரிகளை பெண் குடும்பத்துக்குள்ள தெரியுமா செஞ்சாரு உம்மட கையில கொடுக்கற உமா என்ன சம்பளம் இப்ப என்ன நடந்துச்சு செப்டம்பர்ல கல்யாணம் நடந்துட்டு இப்ப சம்பளம் உம்மட கைக்கு வருவதில் போகுது மனைவியிட கையில போகுது இப்பதான் போறதுக்கு ஆரம்பிக்கிற கட்டம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளை மாமிய கைக்குள்ள போடுறது என்ன சொல்லும் எனக்கு வந்து நீங்க இல்ல முந்தி கொடுத்த மாதிரி உண்மைக்கே கொடுங்களேன் பண்ணட்டுமே வார்த்தைகளால சரி உண்மைக்குமே இல்லாட்டி வார்த்தைகளாலும் மாப்பிள்ளைக்கு மாமிக்கு சொல்லுங்க மாமி நீங்க முன்னுக்கு போங்க உங்களோட மகன் நீங்க மகனோட முன்னுக்கு போங்க நான் இன்றைக்கு பின்னுக்கு போறேன் இந்த அளவுக்கு உங்களோட அஹ்லாக்க உங்களோட மாமிக்கு காட்டுங்க என்பதாக கித்தாப்ல வந்துருக்கேன் இடங்களே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி இதெல்லாம் இஸ்லாமியங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறது ஒரு குடும்பத்துல ஒத்துமை உண்டாக்குறது அதே மாதிரி ஒரு மனைவி விலங்கி கொள்ளணும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த காலத்துல குடும்பங்கள்ல பிரச்சனை வார இன்னொரு இடம் என்ன மாப்புல இப்ப உம்மாக்கு வாப்பக்கு செலவழிக்கிறது இவ் இவருக்கு இப்ப ஜீர்ணிக்கிறது இல்ல எந்த நேரம் இனி உங்களுக்கு உம்மா வாப்பா தானே உம்மா உமா உம்ம தானே இனிவே உண்மைக்கே செஞ்சு கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களை எங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுக்கு படித்து தந்திருக்கிறானோ ஹலாலான முறையில செலவழிக்கிறதுக்கும் எங்களுக்கு படித்து எங்களுக்கு முதலாவது செலவழிக்கோடும் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ அதுல பஸ்டுக்கு அவர் செலவழிக்கோடும் தனக்காக வேண்டி அவர் செலவழிக்கோடும் என்ன அவருடைய தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு அவர் செலவழிக்கோணம் அவருடைய மனைவிக்காக வேண்டி மூணாவது செலவழிக்கோணம் யாருக்காக வேண்டி சொல்லுங்க பாப்போம் செலவழிக்கோணம் செலவழிக்கோணம் கணவண்ட உம்ம வாப்பாக வேண்டி நாலாவது செலவழிக்கோணம் யாருக்காக வேண்டி புள்ளேலுக்காக வேண்டி எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களை விளங்கிக் ஒரு பெண்ணுக்கு செலவழிக்கிறத அந்த படிச்சு தருவது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்கிது சரி வீட்டு செலவுகள் மனைவிடைய செலவுக்கு ஒரு இருபது நாயிரம் ரூபாய் போகுதா புள்ளே செலவுக்கு முன்னால உம்மா வாப்பாக்கு என்ன சரி செலவு இருக்குதா பாப்பாரு அதை முடிச்சிட்டு தான் புள்ளே செலவுக்கு போவார் ஆனா இப்ப பிரச்சனை வார இடம் என்ன புள்ளிகளுக்கு இவ்வளவு இருக்குது புள்ளையுக்கு அவ்வளவு இருக்குது நீங்க உமா உண்டது அவங்களுக்கு எந்த இன்கமும் இல்லாத நேரத்துல இவருட தான் விளங்கி கொழுங்கோ ஏ பெண்களே உங்களோட சொர்க்கம் இருக்குது மாப்பிள்ளைய காலுக்கு கீழே ஆனா மாப்பிளட சொர்க்கம் உங்களோட காலுக்கு கீழே இல்ல அவருடைய உமை மாப்பிடை காலுக்கு கீழே தான் நினைக்கிறது எனவே அந்த கணவன் போறதுக்கு நீங்க பேசுவீங்களோ அந்த பெண்ணுடைய உம்மா வாப்பாவையும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்கள் அவர் உம்ம வாப்பாக்கு செலவழிக்கிறது அவருக்கு வாஜிப் எனவே எனக்கு ஒரு ஒரு சல்வார் இருக்குது ஒரு ரெண்டு வாங்குறதுக்கு முன்னால உம்ம வாப்பாக்கு இன்கம் இல்லாட்டி அந்த உம்மா வாப்பாக்கு வாங்கி கொடுக்கிறது அவருக்கு வாஜிப் அதுக்கு தான் புள்ளே வாங்கி கொடுக்கிறது வாஜிப் இதுதான் எவளுக்கு செலவழிக்கிற தர்த்திப காட்டு இருக்குது இது எல்லாமே தெரியாம தெரியாம விளப்பம் இல்லாம திருமணம் முடிச்சா அவ சில நேரத்துக்கு ஹைலி குவாலிஃபைடு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களை கசப்பான சொல்றேன் ஸ்ரீலங்கா நாங்கள் பயன் செய்யறோம் ஜம்யூ துளமோட தொடர்பு இருக்குது காசிமார்களோட தொடர்பு இருக்குது ரெஜிஸ்டார் மார்களோட தொடர்பு இருக்குது எங்களுக்கு வார உறுதியான செய்தி என்ன தெரியுமா தலா கூட நிகழ்றது இந்த ப்ரொஃபஷனலி நல்ல படிச்ச பெண்கள் கிட்டால் என்ன சொல்ற ஏன் அவடைய மாப்பிள்ள எடுக்கேட்டட் போதா அவர் எனக்கு செலவழிக்கிறது போதா இவ பெரிய லக்ஷரி வாழ்க்கைய வாழ்ந்திருப்பா அவர் டாக்டரேட் முடிச்சிருப்பா ஆனா மாப்பிள்ளையோட பேசணும் என்றும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கனடால வாழ்ந்தாலும் சரி உலகத்துல எங்க பேசு வாழ்ந்தாலும் சரி ஒரு பெண்ண வளர்க்கிற நேரத்துல ஒரு பொம்பளை புள்ளை வளர்க்கிற நேரத்துல அந்த பொம்புல புள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் வளர்க்குங்க கஷ்டங்கள் சிரமங்களுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது பைனான்சியல் கிரைசிஸ் வந்து எப்படி முகம் கொடுக்கிறது மாப்பிள்ளைக்கு எப்படி ஹிதமத் செய்யறது வீட்டை எப்படி சுத்தமாக்குறது அழகான முறையில ஆக்கி கொடுக்கிறது எப்படி மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு இறக்கம் காட்டுறது எப்படி மாப்பிள்ளையோட அழகான முறையில வாழ்க்கையை கொண்டு போறது எப்படி கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறது எப்படி தமிழியுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது எப்படி வெறுமனே ஸ்கூல்ல போனா கண்ணியத்துக்குரிய பெரியவர் இஸ்லாமிய வாழ்க்கையில் மட்டும்தான் சரியான முறையில் படிக்க இல்லாட்டி நோ டு பி அய்ஃப் குட் டுஸ்பண்ட் ஹவு டு பி ஐடியல் மதர் டு சைல்டு அவருக்கு தெரியாது வரப்போது கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் உலகத்தில் உள்ள அந்த படத்துல அந்த படத்தை பார்த்து நபியுடைய வாழ்க்கைய பாருங்க சஹாபி பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி இன்னைக்கு நாங்க ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் இதை விட அதிகமான விஷயங்கள் கணவனுடைய விஷயத்துல வருவது எல்லாம் கட்டாயம் கேட்பீங்க நாளைக்கு உங்களுக்கு பௌர்வ நிறைய கிடைக்கதான் போகுது அதை சுட்டி ஆக முக்கியம் என்ன ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய அக்குகளை விளங்கிக்கொள்ளும் ரெண்டு பேரும் தெரிஞ்சு கொள்ளணும் எனக்குரிய வேலை என்ன நான் எப்படி செஞ்சு கொள்ளனும் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹா மார்க்கம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம் அதன் பிரகாரம் வாழ்ந்தோம் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிடும் அல்ல எவ்வளவு அழகான தனத்திய வச்சிருக்கிறான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்லாசோட அமல் செய்யக்கூடிய பாக்கிய வழங்குவான அடுத்தது முக்கியமான விஷயம் இன்றைக்கு கலெக்சன் செய்யறது எங்கட சகோதர பள்ளிக்கு நான் அன்னைக்கு சொன்னது போல ஒவ்வொரு கல்யாணம்